வணக்கம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவுக் குவியலுக்காக போட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நீதிபதி அபய் ஸ்ரீனிவாஸ் ஓகா என்பவர் கர்நாடக மாநிலத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு சர்வதேச செவிலியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பனிரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று கேரள மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இலவசமாக மின்கணினிகளில் ஓ எனப்படும் ஆபரேட்டிங் சிஸ்டம் பொருத்தப்பட உள்ளது கேள்விகள் ஒன்று மழையை விரும்பும் பாம்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி எத்தனையாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது மூன்று இந்தியா எந்த நாட்டுடன் அணுசக்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்